வணக்கம் மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கேற்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று அவர்கள் அரசியல் பொருளாதாரம் தத்துவம் ஆகியவற்றின் பட்டப்படிப்பை பெறுவதற்காக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அவரை தேர்ந்தெடுத்துள்ளது இரண்டு இந்தியா ஸ்வீடன் நாட்டுடன் இணைந்து அறிவுசார் சுத்தூரிமை தொடர்பாக இணைந்து செயல்பட புதிய ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது மூன்று அந்தமான் மற்றும் நிக்கோபா தீவுகளில் காடுகள் மற்றும் தோட்டப்பண்ணை மேம்பாட்டுக் கழகம் போர்ட்பிளேயரில் அமைக்கப்பட்டுள்ளது நான்கு ஐ பி எம் எஸ் என்ற நிறுவனம் முதல் இயந்திரங்கள் பற்றி அறிந்து கொள்ள புதிய மையத்தை பெங்களூரில் அமைத்துள்ளது ஐந்து இந்தியாவில் முதல் சர்வதேச அளவிலான அனைத்து வசதிகளையும் கொண்ட பல்கலைக்கழகம் விளையாட்டு பல்கலைக்கழகம் அமைவதற்கு பாராளுமன்றத்தில் மசோதாவை கொண்டு வந்த மத்திய அமைச்சர் எஸ் எஸ் முன்ரா என்பவர் ஆவார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான ஆதார் அட்டை வழங்கும் திட்டத்தின் பெயர் என்ன இது எந்த ஆணையத்தால் வழங்கப்படுகிறது இரண்டு ஐபிஎல் இரண்டாயிரத்தி பதினெட்டில் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் 3. வங்காள தேசத்தின் கிரிக்கெட் அணியின் இடைக்கால பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் நான்கு நடிகை ஸ்ரீதேவிக்கு மணல் சிற்பம் வரைந்து இறுதி அஞ்சலி செலுத்திய மணல் சிற்ப கலைஞர் யார் ஐந்து சுவிட்சர்லாந்து நாட்டில் நடைபெற்ற சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் டென்மார்க்கை எதிர்த்து வெற்றி பெற்ற சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியர் யார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி